நற்றினை நேர்களுக்கு வணக்கம் தினமறு துளிக்காக உங்கள் அலைமீறும் சிலருக்கு அக்கல்லேந்து கற்றாழை நாற்றம் வீசும் அதை நீக்க எளிய மறந்து ஆவண பூவை பசையாக்கி பாசி பருப்பை அதனுடன் கலந்து சிறிது பால் கலந்து நன்றாக குழைத்து அக்களில் பூசி சிறிது நேரம் ஊற வைத்து குளித்து வந்தால் கற்றாழை நாற்றம் நீங்கிவிடும் ட்ரைப்பனி பாருங்க உறவுகளை மீண்டும் சந்திப்போம்